சத்னும் சொல் பரிபாஷையென்பதற்கு குழுவுக்குரியாக இதன் கீழ்வரும் சில மந்திர வாசக பத வர்ணாதிகளை உணர்க காரணமாத்திரமாய் விந்து நாத முதலியனவும் காரிய காரணமாத்திரமாய் விளங்கானின்ற அம் அங் சிங் வங் மங் சிவா வசி ஓம் முதலியவும் காரிய மாத்திரமாய் விளங்கானின்ற ஹரி சச்சிதானந்தம் பரிபூரணம் ஜோதியுஜ்ஜோதி சிவய வசி சிவய நம நமசிவய நாராயணாயநம சரவணபவாயநம முதலியவும் இவ்வண்ணம் குறித்த பரிபாஷைகளின் உண்மை ஆன்ம அனுபவத்திலும் வகர தகர வித்தையிலும் விளங்கும் மேலும் மேற்குரித்த வண்ணம் தத்துவங்களை உபாசித்தும் அர்ச்சித்தும் தத்துவாதீத அதீதத்தை தியானித்தும் இடையில் ஜபித்தும் கரண லயமாக சமாதி செய்தும் தத்துவ சேட்டைகளை அடக்க விரதமிருந்தும் சாதாரண யோகபாகத்தில் மூச்சடக்கியும் சாதகர்கள் மேற்குறித்த வண்ணம் செய்வார்கள் சாத்தியர்களுக்கே கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டைகூடல் என்னும் நான்கும் கடந்து அவர்கள் ஆரூடராக நிற்பதால் சாதனமொன்றும் வேண்டுவதில்லை மேற்படி சாத்தியர்களே சுத்த தேகிகள் அவர்கள் அனுபவத்தை விரிக்கில் பெருகும் சிறு குறிப்புகள் சன்மார்க்க சங்கம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்பதற்கு பொருள் எல்லா சமயங்களுக்கும் பொதுவாகிய அறிவு நூலின் முடிவான நான்காவது மார்க்கத்தை அனுஷ்டிக்கின்ற கூட்டமென்று கொள்க மார்க்கம் நான்காவன தாசமார்க்கம் சற்புத்திர மார்க்கம் மித்திரமார்க்கம் சன்மார்க்கம் சத்திய மார்க்கம் ஷடாந்தங்களினது அனுபவம் ஒன்றானாலும் காலம் இடம் முதலியவற்றால் அவை வேறுபடும் ஆதலால் ஷடாந்தங்களும் இப்போது வெளிக்கு வியாபகம் இல்லாமல் இருக்கின்றன வேதாந்தம் சித்தாந்தம் என்னும் இந்த இரண்டில் வேதாந்தத்தில் போதாந்தமும் யோகாந்தமும் சித்தாந்தத்தில் நாதாந்தமும் அடங்கி இருக்கின்றன அதலால் வேதாந்த சித்தாந்தமே சிறந்தது வேதாந்த அந்தாதீத சித்தாந்த அந்தாதீத சுத்த சன்மார்க்கமே நீடூழி அழியாத சத்திய மார்க்கம் சத்துவகுண லட்சியம் சன்மார்க்கம் என்பது யாது அது மூன்று வகைப்படும் சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் சமய சன்மார்க்கமாவது சத்துவகுண லட்சிய அனுசந்தானம் சத்துவகுண சம்பந்தமுடைய மார்க்கமே சமய சன்மார்க்கம் சத்துவ சம்பந்தமுடைய சேர்க்கையெல்லாம் சன்மார்க்கம் அதாவது சத்போதம் சத் சத்கர்மம் சத் சத்காலம் சத்விசாரம் சத்பாத்திரம் சஜ்ஜனம் சச்செய்கை முதலியவை சத்துவகுண சம்பந்தமானவையாம் சத்துவகுண இயல்பாவது கொல்லாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரிய நிக்ரகம் ஜீவகாருண்யம் இது சத்துவகுணத்தின் வாட்சியார்த்தம் இந்த உண்மையை கொண்டு சத்துவ குணத்தின் வாச்சியத்தை லட்சியம் செய்வதே சமய சன்மார்க்கம் சத்மார்க்கம் சத்மார்க்கம் என்பதற்கு பொருள் நான்கு வகை பூர்வம் பூர்வபூர்வம் உத்தரம் உத்தரோத்தரம் அதலால் இதன் முக்கிய லட்சியம் இனி சுத்த சன்மார்க்கத்தில் வெளிப்படும் பூர்வம் என்பதற்கு தாத்பரியம் ஒருவாறு சிருஷ்டி திதி சம்மாரம் துரோபவம் அனுகிரகம் என்னும் பஞ்சகிருத்தியங்களுக்கு கர்த்தாவாக வழங்கி வருகின்ற பிரமா விஷ்ணு ருத்திரன் மகேசுரன் சதாசிவம் என்னும் தத்துவங்களில் சிருஷ்டியில் சிருஷ்டி மேற்படி ஸ்திதி மேற்படி சம்மாரம் சிருஷ்டியில் துரோபவம் மேற்படி அனுகிரகம் இதுபோல் ஐந்தாக விரிந்த தத்துவங்கள் 25. இந்த 25 ஐந்தையும் அறுபத்து நாலாயிரத்தில் பெருக்கிய காலம் எவ்வளவோ அவ்வளவு கால பரியந்தம் மகா சதாசிவ அனுபவத்தை பெற்று சுத்த தேகியாக இருப்பது வருஷம் தொகை மொத்தம் ஒரு கோடி அறுபது லட்சம் சத்தென்பது பரிபாஷை குழுவுக்குறி பெயர் அனந்த தாற்பயத்தை கொண்டு ஓர் மொழியானது மார்க்கமென்பது வழி வழியென்பது சத்தென்னும் பொருளின் உண்மையை தெரிவிக்கின்ற மார்க்கம் ஆகையால் எவ்வகையிலும் உயர்வுடையது சுத்த சன்மார்க்கம் சத்மார்க்கத்தின் ஏகதேசம் என்பது எந்த காலத்தும் எவ்வகை தடைகளும் இன்றி அழியாத சுத்த பிரணவ ஞான தேகம் என்கின்ற தேகசித்தியும் எல்லாம் வல்ல சர்வசித்தியும் பெற்று